அவர்கள் அவர்கள் நாள் அதில் ஒரு நேரம் உள்ளது ஒரு முஸ்லிமான அடியான் நின்று தொழுது விட்டு ஏதேனும் அல்லாஹுவிடம் அவர் கேட்பது அந்த நேரத்திற்கு பொருத்தமாக அமைந்தால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று கூறிவிட்டு அந்த நேரம் குறைவு என்பதை தன் கையால் சமிங்கை செய்தார்கள் புகாரி ஒன்பது மூன்று ஐந்து முஸ்லிம் எட்டு